தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கொங்கணர் சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கொங்கனர் கேரளத்தில் கொங்கண தேசத்தில் காட்டுப்பகுதியில் பிறந்தவர் வேடர் பரம்பரையில் பிறந்தவர் சித்தரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு திடின ஞானம் ஏற்பட்டது யாரிடம் சொல்லாமல் காட்டை விட்டு நாட்டிற்குள் உனைந்தார் உலக மக்கள் ஆசையில் மூழ்கி செல்வத்தின் பின் ஓடுவதைக் கண்டார் தானும் இவர்களைப் போல் செல்வத்தின் பின் செல்லாமல் பற்றின்றி வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் ஊர் ஊராக செ சுற்ற ஆரம்பித்தார் திருவாரதுரைக்கு வந்தார் அங்கு போகரை சந்தித்தார் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் போகர் கூறினார் நீ கொங்கணர் தேசத்தை சேர்ந்தவன் என்பதால் உன்னை கொங்கணர் என்று அழைப்பேன் அட்டமசித்திகளை அடைய நீ விரும்பி வந்துள்ளாய் அவை உன்னை இறைவனிடம் அடுத்திச் செல்லும் என்று நம்புகிறாய் அஷ்டமா சித்திகள் மனித குலத்திற்கு பல பயனுள்ளவற்றை செய்யவும் பயன்படும் அம்பிகையின் பல வடிவங்களை தரிசிக்க நீ எண்ணுகிறாய் அஷ்டமா சித்திகளை கற்று அவற்றில் ஒன்றின் மூலம் அம்பிகை தரிசனம் செய்யலாம் என்று நினைக்கிறாய் அம்பிகை நேரில் காண ஒரே வழி தபம் செய்வதுதான் மனிதர்கள் இல்லாத இடத்திற்கு செல் அங்கே தபம் செய் அம்பிகை உனக்கு காட்சி கொடுக்க வரலாம் என்று ஆசை கூறினார் குறியின் உபதேசம் கிடைத்ததால் ஒரு மலைமேல் ஏறி அதன் உச்சிக்கு சென்று படுத்து கொண்டு அம்பிகையை நினைத்து மந்திரங்கள் கூறி கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தார் போகர் கூறியபடியே அம்பிகன் பல வடிவங்களை தரிசனம் செய்தார் தன்னுடைய சக்தி அதிகரித்தது போல் அவருக்கு தோன்றியது அப்போது கௌதம் முனிவர் அங்கு வந்து கொங்கணரே நீ அவசரப்பட்டு அம்பிகின் ஒரு சில வடிவங்களை பார்த்ததும் உன் சக்தி அதிகரித்து நீயாகவே நினைத்து கொண்டு தவத்தை கலத்தி விட்டாய் அம்பிகைக்கு மிக பல வடிவங்கள் உள்ளன அவற்றை பார்க்கும் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டாய் எனினும் மறுபடியும் தவம் செய் அவற்றை காண்பாய் என்று கூறிச் சென்றார் கொங்கனர் மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்தார் ஆனால் அந்த தவம் சிறிது காலமே நீடித்தது சித்திகளை அடைய வேண்டும் என்ற மன உணர்வு தவத்தை கெடுத்துவிட்டது கொங்கனர் அங்கிருந்து புறப்பட்டு தெல்லையாம்பதியான சிதம்பரத்தை அடைந்தார் அங்கு மறுபடியும் யோகம் செய்ய ஆரம்பித்தார் அஷ்டம சித்திகளை அடைய வேண்டி யாகம் செய்ய தொடங்கினார் அப்போது மறுபடியும் கௌதம முடிவர் அவர் முன் தோன்றினார் கொங்கனா நீ மீண்டும் தவம் செய்கிறாய் அஷ்டம சித்திகளை பெற்று உனக்கு பலன் எதுவும் கிடைக்காது நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஆணமும் வளரும் தவமே சிறந்த உயர்ந்த பாதை தவம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு ஓரிடத்தில் உட்கார்ந்திருப்பது என்ற பொருள் தவத்தின் உண்மை பொருளைப் புரிந்து உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் காத்திரு என சொல்லி சென்றார் இதனால் கொங்கனர் கவலை கொண்டார் தவத்தின் பொருள் தெரிய எப்போது சந்தர்ப்பம் வரும் என்று தெரியவில்லையே என்று காத்திருந்தார் ஒருமுறை தியானத்தில் இருந்த கொங்கனார் மீது உயரே பறந்து கொண்டிருந்த கொக்கு ஒன்று எச்சமிட்டது கோபமடைந்த கொங்கனார் நிமிர்ந்து அந்த பறவையை பார்த்தார் அவருடைய பார்வையின் தீச்சாண்யம் தாங்காமல் கொக்கு எரிந்து சாம்பலாகிவிட்டது இதனால் கொங்கணருக்கு அகந்தை ஏற்பட்டது சில காலத்திற்கு பின் அவர் அருகில் கிராமத்தில் சென்று பிச்சை கேட்டார் அந்த வீட்டு பெண்மணி அவள் கணவருக்கு உணவிட்டு கொண்டிருந்ததால் பிச்சையிட சிறிது காலத்தாவதமானது அந்த பெண்மணியை பார்த்து கொங்கனர் முறைத்தார் அந்த பெண்மணி கேட்டால் கொங்கன கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அவ்வளோ அவ்வளவுதான் அவருடைய அகந்தை அறிந்தது கொக்கை எரிந்தது இப்பெண்மணி எப்படி அறிந்தால் அந்த பெண்மணி பேசினால் ஒரு பெண் இறைவனை அடைய தபம் செய்ய வேண்டியதில்லை பூஜை புனஸ்காரம் கூட தேவையில்லை கணவருக்கு பணிவிட செய்வதே ஒரு பெண்ணிற்கு உபரிய உயரிய தபம் என்னையும் விட ஒரு உயர்ந்த தவஸ்தி அடுத்த ஊரில் உள்ளார் அவர் இறைச்சி கடை வைத்திருக்கிறார் அவர் பெயர் தர்மவேதன் அவர் வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்பது போல் நடித்து தவம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் தவம் என்றால் என்ன என்பது பற்றித்தானே உங்களுக்கு சந்தேகம் அவடும் சென்று அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் அவர் ஜடாமுடியும் தாடியுமாக தவத்து இருக்க மாட்டார் சாதனமாக இருப்பார் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தாள் அகங்காரம் மீங்கிய கொங்கனர் அடுத்த கிராமத்திற்கு சென்றார் பக்கத்து கிராமத்தில் அந்த இறைச்சி கடைக்கு போன அவரை அந்த இறைச்சி கடைக்கார்கள் கொக்கை எரித்த கொங்கனரே அம்மையார் உம்மை அனுப்பி அனுப்பினாரா சற்று பொறும் என் வீட்டிற்கு போவோம் என்று கூறிவிட்டு வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அவரை அழைத்துக் கொண்டு அவர் வீட்டிற்கு சென்று கொங்கனரை உட்கார் வைத்துவிட்டு தன்னுடைய பெற்றோர்களை குளிக்க வைத்து உணவு கொடுத்து வி உணவு கொடுத்து விட்டு மறுபடியும் கொங்கனார் வந்தார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கொங்கனிடம் பெற்றோர்களுக்கு சேவை செய்வதே முக்கிய கடமை அதைவிட உயர்ந்த தவம் எதுவும் இல்லை என்றார் தர்ம வியா வியாசரே என் பெயரும் அந்த அம்மையார் அனுப்பியதும் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் தர்மவியாதர் கூறினார் என்னை பெற்றவர் எங்களுக்கு அவர் செய்வது என்னுடைய முக்கிய கடமை அதன் மூலம் நான் இறைவனை அடைந்து விடலாம் இதுவும் தவம்தான் அந்த தவத்தின் பலனால் எதையும் உணரும் சக்தி எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என நினைக்கிறேன் அதனாலேயே தாங்களை எளிதில் அடையாளம் கண்டு என்றார் அப்போதுதான் கொங்கனருக்கு கௌதம் முனிவர் கூறியதன் பொருள் புரிந்தது அவரும் அவர்களும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது தவத்திற்கு சமமானது இதை அரிய எனக்கு இவ்வளவு நாளாயிற்று என்று நினைத்த அவர் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் நூல்களை எழுதின அம்பிகின் அருள் அவருக்கு பூரணமாக கிடைத்தது இறுதி இறுதியாக கொங்கனார் திருப்பதி திருமலையில் கோயில் குலத்தின் தெற்கு பகுதியில் எட்டாம் படிக்கட்டில் அடக்கம் அடக்கமாகி உள்ளார் என கூறப்படுகிறது கொங்கனார் சித்தரை நாம் வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் கேது பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் கலத்திர தோஷம் எனப்படும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் தேவையற்ற பழக்கங்கள் தீய பழங்கள் விலகும் முன்கோபம் நீங்கும் ஞாபக சக்தி அதிகமாகும் தியானம் செய்யும் எண்ணம் வரும் மன வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படும் தீயவரின் நட்பு நீங்கும் உறவினருடன் உறவு வளரும் அதனால் பலம் கிடைக்கும் அதனால் நாம் அனைவரும் கொங்கணர் சித்தரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்